அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவனி இளந்த தேசிய மாணுவல் இதன மன உறுதி கல்வியாளரும் புகழ்மிக்க நூலாசிரியருமான டோனி வேக்னர் புதுமை கருத்துக்களை உருவாக்குதல் என்ற தம் நூலில் இவ்வுலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் மனு ஒவ்வொரு முயற்சியிலும் புது கருத்துக்கள் உருவாகின்றன சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் பெறும் பொழுது மக்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் புதுமை கருத்துக்கள் உடையவர்களாகவும் மாறுகிறார்கள் என்று கூறுகிறார் இதற்கு அவர்கள் வாழ்வில் மன உறுதி மிகவும் அவசியம் என்று வெளிப்படுத்துகிறார் இந்த மன ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நம்மை பயமுறுத்துகிற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் இப்போது இந்த மன வெளிப்படும் என்று அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார் சிந்திப்போம் செய்யும் செயலை மன உறுதியோடு நன்றி